ிாத்தயத்த வேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதா நமபகவாச்சு ரூபர மாத்மோ தேஜோமய விஷ்வனந்த மாம் என்மேத்வதன்யேன த திருஷ்டபூர்வம் ஸ்ரீ பகவான் உவாச்ச பகவான் பேசுகிறார் அர்ஜுனன் கிட்ட விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து அர்ஜுனனுக்கு ஆச்சரியமாக இருந்தது பயமாக இருந்தது அப்புறம் பக்தியை அர்ஜுனன் வெளிப்படுத்தினான் எல்லாம் அப்படிங்கிற கருத்துப்படும்படி நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கொண்டான் பகவான் சொல்கிறார் இந்த விஸ்வரூபத்தினுடைய மகிமை என்னங்கிறத இங்கே சொல்கிறார் ஹே அர்ஜுன இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் வரியில் இருக்குது ஹே அர்ஜுன பிரசன்னேன மையா தவ பரம் ரூபம் தரிசித்தம் ரொம்ப நான் இந்த விஸ்வரூபத்தை தரிசிப்பித்தேன் காட்டி அருளினேன் மேலான இந்த விஷர உனக்கு நான் அனுகிரகம் செய்தேன் உனக்கு அனுகிரகம் பண்ணணும் உன்னை பக்குவப்படுத்தணும் உன்னுடைய மனசுக்கு நல்ல விஷாலமான ஒரு புத்தி வரணும் ஏற்கனவே தூய்மையான மனமுள்ள நீ இன்னும் பரந்த விரிந்த பக்குவமுள்ள ஒரு மனதை அடைய வேண்டும் என்பதற்காக பிரசன்னேனன் அர்த்தம் பிரசன்னேனாங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படி உனக்கு நான் உயர்ந்த இந்த மேலான ரூபத்தை காமிச்சேன் எப்படிப்பட்ட ரூபம் பகவானே சொல்றார் பரம் ரூபம் தேஜோமயம் ரூபம் அனந்தம் ரூபம் விஸ்வம் ரூபம் ஆத்தியம் எல்லாவற்றுக்கும் மூலமான இந்த வடிவத்தை காட்டினேன் எல்லா விஸ்வம்னா சமஸ்தம் அர்த்தம் தேஜோமயம்னா ஒளி பொருந்திய பிரகாசமான கோட்டி சூரிய பிரகாசம்னு பார்த்தோமோ திவிசூரிய சஹசிரசிய பவேத் யுகபது உத்திதா யதிபா சதிருஷி சாஸ்யாத் பாசஸ்திய மகாத்மனஹான்னு சஞ்சயர் விஸ்வரூபத்தை வர்ணிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னார் இது முதல் ஜெகதாதவ் பவம் இந்த பிரபஞ்சத்தினுடைய காரணமான ரூபத்தை காட்டினேன் எப்படி இருக்குது இந்த காரண காரியங்கள் நான் அனந்தம் முடிவே இல்லாத இந்த ரூபத்தை காட்டினேன் ஆத்மயோகாத் ஆத்மயோகாத்து சொன்னால் என்னுடைய மாயாசக்தியினுடைய மகிமையினால் உனக்கு நான் காண்பித்தேன் ஆத்மயோகாத்து தரிசித்தம் ட்வத் அந்நேன ந உனக்கு அந்நியமாக ஒருத்தரும் இதை பார்த்ததில்லை ட்வத்து அந்நியன நான் திருஷ்டபூர்வம் அதிருஷ்டபூர்வம்னு படித்தோம் நாற்பத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் இங்கே நாற்பத்தேழாவது ஸ்லோகத்தில் நான் திருஷ்டபூர்வம்ங்கிறார் உன்னை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி ரூபத்தை பார்த்ததே இல்லை இது வரைக்கும் சில பேர் கேட்பார்கள் துரியோதனன் பார்க்கலையான்னு இந்த மாதிரி அறிவு வர்ற அளவுக்கு தெளிவாக விசேஷமாக இந்த மாதிரி ரூபத்தை காட்டினதில்ல விஸ்வரூபத்திலேயே வெரைட்டி இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு இருக்கலாம் சில பேர் அப்படி கேள்வி கேட்கறதுனால இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் உனக்கு வேறாக ஒருவரும் இதை போன்ற வடிவத்தை பார்த்ததில்லை அதனால் அர்ஜுனனுக்கு புரியணும் நமக்கு வந்து ஒரு உயர்ந்த பாக்யம் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி விஸ்வரூப தரிசனம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது அப்போ ஒரு பாக்யம் தனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை அர்ஜுனன் நன்றாக உணர வேண்டும் என்பதற்காக பகவான் விஸ்வரூபத்தினுடைய மகிமையை தன்னோட வாயாலேயே இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணி இருக்கிறார் இன்னும் பகவான் சொல்லக்கூடிய ஸ்லோகங்களெல்லாம் தொடர்ந்து நாளைக்கு படிப்போம் ஸ்ரீ பகவான் உச்ச மயா பிரசன்னே தவார் ரூபம் பரம் தரிசித்தோகாத் தேஜோமயம் விஸ்வ அனந்தமாத்தியம்